அளவில் அடிப்பதுன்னு தலையெல்லாம் கலைஞ்சு இருக்கிற மண்ணெல்லாம் கொண்டிருக்க அதனால அந்த தைவர் தைவர் தடவுதான் இவர் திருமேனிய பெருமானி ஒரு தவறும் செய்யாத உங்களுக்கு இந்த தண்டனையா பாடுவாய்த்தார் கிடைக்கிறான் உங்க திருமேனியை நான் தடவும்படியான கிடைக்கிறேன் என்று அந்த திண்டர் காட்டு மேலே இருந்து அப்படியே தடவு தை வருல் தைவருன்னா தடவுதல் தைவரு தெண்டல் அணை தன்கடுநீர் தடம் போன்று பக்கத்துல என்ன இருக்குனாரு நல்ல பெரிய திருவாரூர் குளம் மாதிரி பெரிய அகல நீளமான குளம் தண்ணீர் நிறைய இருக்கு அந்த காத்து எப்படி இருக்கும் இந்த தண்ணீர் அளவில் வந்ததுனால குன்னு மென்மையா நீங்க ஒரே வெப்பமா இருக்கிறதுலன்னு வந்து அந்த காற்று அப்படியே அது காற்று சூடா இருக்கும் இங்க வர்ற காற்று என்ன தண்ணீர்லயே பட்டு வர்றதுனால மெதுவாகவும் தடவி கொடுக்குது அது நல்ல குளிர்ச்சியா இருக்கும் சட்டம் கிடையாது இருந்ததுன்னா சட்ட பட்டன்லாம் கல்வி அவ நல்லா இருக்கு இப்படி தன்கடுநீர் தடம் மொய்யொடிவன் நில வளர்ந்து இந்த நிலை கூட பகல்ல இருப்பதை விட பகல் என்ன இருந்தாலும் இவ்வளவையும் என்ன காத்தடிக்குது வெயில் பொசுக்கிறதுனால காற்று கூட வெப்பமா இருக்குது அதனால அந்த பகல் காலத்தை விட்டுட்டு நல்ல முழு நிலம் பௌர்ணமி நடைமதி அது எப்படி இருக்குது அப்படி அருமையா நிலவு தோன்றுது அப்படி நிலவு தோன்றும் போது இந்த குளமும் அருமையா நல்ல தண்ணீர் நீர்நிலை இருக்க இந்த காற்று என்ன பண்ணும் மேலும் குளிர்ச்சி இது வருகின்ற இடமும் குளிர்ச்சி வீசுவதும் குளிர்ச்சி ஆடார ஒலியும் ஒலியும் அந்த மாதிரி நல்ல நிலைவு காலத்தில் இருக்கிற அந்த குளிர்ந்த காற்று வருவது போல இருக்கலாம் இரவு காலத்தில் இப்படி இருக்க வளர்ந்து அந்த நேரத்தில் இப்படி இருக்கும்போது யாரோ ஒருவர் நல்ல யாழ்வாசிப்பவர் அதனால அவர் இன்னிசை யாழினர் நல்ல இன்னிசை உடையவர்கள் யாழ் அப்படியே மீட்டி வாசிக்கிறாங்க இன்னும் எப்படி இருக்கும் அடா இது வரைக்கும் உடல் உணர்வு இப்ப உணர்வுக்கு உணர்வு பாட்டு அருமையான பாட்டு அதுவும் அந்த யாழ்ல வருது திருவள்ளுவர் குடல் இனிது யாழ் இனிது என்பது யாழும் அவ்வளவு நல்லது இதெல்லாம் வச்சுதான் இளங்கோடிகள் பண்ண கண்ணையினுடைய சொல்லு எப்படி இருக்காரு இந்த குடல் இனிது யாழினிதுங்கிறது இதெல்லாம் மலலை சொல் கேடாதன்னு பண்ணார் பார்த்தார் குடல் குடலும் யாழும் குழைத்து இழைத்த நின் மடலை கிழவிக்கு வருந்தன வாக்கியம் அந்த மாதிரி சொன்னது அவரது வெறும் குடல் ஒளி மட்டும் யாரும் சொல்லி இருக்க ஓசையை அப்படியே கொஞ்சம் வாங்கி எடுத்துக்கிறது ஒரு பெரிய அதனால தமிழ்நாடுல போட முடியாது நீங்க அவரோட பாவனை நல்ல ஒரு பெரிய அகலமான பாத்திரத்துல குடல் ஒளி அப்படி போடுறது யாழ் ஒளி அதை எடுத்து பிடிக்கிறது ரெண்டும் கொஞ்சம் லேச பன்னீர் விடப்பா தண்ணீர் விடாது பன்னீர் மற்றடுத்து குழைக்கிறது குழைத்து அப்புறம் இழைத்து இந்த மாதிரி செய்தா எப்படி இருக்குமோ அதுபோன்று கண்ணகி உன் வாயில் வருகின்ற சொற்கள் என்று சொல்ல இந்த மாதிரி ஒரு கவிஞனுமே செய்யல குழலும் யாழும் குழைத்து இழைத்த நின் மழலை கிளவிக்கு வரும் தினவாகி இதெல்லாம் திருவள்ளுர் போனதுனால தான் இனிமேக்கு குடல் ஓசையும் யாழ் ஓசையும் இனிதுல்ல அப்புறம் இழைக்க முத இந்த பக்கத்தில் ஆர்காட்டில் தான் சிலப்பதி ஆறு சொல்ல அருமைப்பாடு அது போல இங்க எப்படி இருக்கான் தாய் அந்த யாழ் ஒலி நல்லா அருமையா பாதி கேட்டாங்களா இதுல எப்படி ஒன்னே கேட்டான் நம்ம பகுத்தறிவாதி பையன் ஐயா நீங்க நல்லா சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு ஒரு நீட்டறைக்குள்ள இந்த மாதிரி வரும்னா அது எங்க அறிவுக்கு பொருத்தமா படலையா அப்படின்னு அருமை அருமை அறிவு என்ன உலகத்தறிவுக்கே பொருத்தமா படாதான் ஆமா நீட்டறைக்குள்ள இந்த மாதிரி இருக்குன்னு சொன்ன பருந்தாதான் பின்ன ஐயா சேக்கிறார் சொல்றாங்களே ஐயா தான் சொல்லி கேட்பாங்க நல்ல பையன் ஐயா தனக்கு சந்தேகம்னு சொல்ல மாட்டான் ஒரு சந்தேகம் கேட்கிறேன் ஐயா நீயே கேட அதனால இல்லையா இவன் கேக்கிறான் அதான் பவியமா இருந்த ஒரு காலம் அருமையா இருந்த வந்து இருபத்தெட்டு வகுப்பு நாப்பத்தெட்டு வகுப்பு நடக்கும் ஆமா நீங்க ஒரு நீட்டறையில இப்படியெல்லாம் இருக்கிற இன்ப உணர்வு எப்படியும் சொல்றதுக்கு நல்லா இருக்கு காதல கேட்கறது நல்லா இருக்கு மன்னிக்கணும் அப்படிப்பட்ட உக்காருங்கிறத உக்காருங்கிற அப்படியா பராஜா கேட்கணும் இது உனக்கும் எனக்கும் இருக்கவே மாட்டோம் இந்த மாதிரி அது நீ உண்மைதான் ஆனால் அந்த பெருமானுக்கு இப்படி இருந்தது காரணம் என்னன்னு கேட்டா கேட்டா நமக்கு மேலே ஒருவனடா அவன் நாளும் தெரிந்த இது சொன்னாதான் அவனுக்கு விளங்குது நாளும் தெரிந்த தலைவனடா அவன் அருளாலே அப்படி நடந்தது அவன் நமக்கு மேலே இருக்கிறான் அவன் நாளும் தெரிஞ்சவன் எனவே உனக்கு ஒன்னும் தெரியாதான் நமக்கு மேலே என்ப எனவே நாம் அவன் அடிமை என்பது பெற்றான் அவன் நாளும் தெரிஞ்சவன் எனவே நமக்கு நாளும் தெரியாதவன் என்பது தானே பெற்றான் அப்ப அவனுக்கு இருக்கிற ஆற்றல் நமக்கு இருக்கிற இல்லை என்பதும் பெற்றான் ஆதலால் ஐயர் திருவடி நீடல் அருளாகி கூடிந்ததே இந்த மாதிரி நீட்டறையில் போட்ட போது இந்த மாதிரி குளிர்ச்சி வரும் சொன்ன ஒன்னாலும் என்னாலும் அல்ல சத்தியமா வராது ஐயரு திருவடி நீழல் பெருமானுடைய திருவடி நீழல்னாலே அருளாகி குடிந்ததீ தனக்கோமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு இடும்ப நீிலும்புறள்ான் எல்லாம் ஒன்று ஐயர் திருவடி நீழல் பெருமானுடைய திருவடி நீழல இது அருளாகி குளிர்ந்தது நல்ல கடுமையான வெப்ப இருக்கு நம்ம உள்ளே மூச்சு விட முடியாது போயிடுவோம் ஆனா ஐயர் தெருவடி நீடல் அவருடைய உள்ளத்தில் இருப்பதனாலே அது அருளாகி குவிந்தது இப்படி சொன்ன ஒரு சொல்ல முடிஞ்சது இந்த மாதிரி இருக்கிற காரணம் எப்படி சொல்ல முடிஞ்சது அது நல்ல பையன் மாலை மதியம் வீசு தென்றலும் விங்கிழவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே எது ஈசன் எந்த இனையடி நீழலே வர் பாடுகிற அந்த பாடல்ான் இப்பட்ட விளக்கத்திற்கு அடித்தளம் ஆயிற்று அப்ப எதனால் இப்படி ஆயிற்று பெருமான் திருவருட்கள் இப்படி ஆயிற்று எப்படி சொல்ல முடிந்தது அப்ப திருமுறையை எப்படி படிக்கணும்னு சொன்ன பாருங்க போல் பான வேற ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஆகான் இப்படி இருந்ததான் உலகம் பெருமானி தருவானி ஆறாமுதை அடி வணங்கி இனிதான் ஒரு வாரம் அடைச்சு ஏழு நாள் ஏழு நாள் என்ன இந்த பயல வேலை என்னன்னா இவருக்கு இப்படிப்பட்ட நோயான சூழ்நிலை நோயானது பக்கம் போயிருக்கு இப்ப எதையும் ஒரு வாரம் போறாங்க எனவே ஒரு வாரம் திறக்கப்படாது ஒரு வாரம் அப்படியே இங்க உள்ள அருமையா இருக்க ஏழு நாட்களுக்கு பெண் பெண் இது அங்க இருக்கிற அந்த சமணர்கள் அரசன் சாவி இங்கிருந்தது வரைக்கும் ஏழு நாளும் பாதுகாப்பான அறையில் இருந்தது ஒரு பய தொடர முடியாது என்ன வந்து தப்பித்தோடு அந்த அருளிலிருந்து திறந்தான் என்னன்னு கேட்டிருக்க எதிர்க்கும் அறிவின் எலும்பு சாம்பலா ரெண்டு கூட கூட நின்று திறக்க எடுத்துட்டு போலான்னு இதோ இப்பொழுது இதெல்லாம் ஒலிய ஒண்ணா திறந்த அப்படி கதவுப்பட்டது கூடைக்கு மம்பூட்டிக்குமா வேலைங்க நீங்க மம்பூட்டின் மம்புட்டி பெருவல மம்பட்டி தூக்கூட கூடையும் தூக்கம் கூட எப்படி இருந்தார் எப்படி இருந்தார் இல்ல இல்ல இது ஒலியும் ஒலி இது மாதிரி வரணும் நம்ம சமயத்துறையை காட்டுவதற்கு தனியார் நிறுவனங்கள் எடுத்து செய்யணும் இல்லவனும் காட்டமான கவிஞன் கழகமான நல்ல அருமையான பெரியவரான காட்சிகளை அழகா காட்டும் ஒரு காலம் வரணும் திருவருள் கூட்டணும் இப்பொழுது திறக்கப்பட்டது திறந்தா அப்படியே எடுத்தார் பாட்டுலாம் நம்ம லட்சம் இல்ல கோடி கோடி போற இவன் என்ன கூடையும் மம்பட்டி அப்படியே அது வரிச்சு எடுத்து சாம்பலை கொண்டு கொட்டி இங்க பார்த்தா ஆனந்த வெள்ளத்தின் இடை மூழ்கி அம்பல் அவர் தேனுந்து மர்ப்பாதத்து அமுது உண்டு தெளிவு எய்தி அருவே இந்த ஏழு நாளைக்கு முன்ன இவர் கொஞ்சம் சோனதையா இருந்தாரு கொஞ்சம் இப்ப இந்த ஏழு நாள் இப்ப இருக்கிற போன் வீட்டா ஒழிஞ்சு போச்சு நல்லா இல்லைங்கிறாங்க ராகி மால்ட் ராகி மால் இவனே கேவரை அரைச்சி அருமையாத்து கொடு மாத்து மாதுளம்பழ சாரம் ஆப்பிள் சாரம் மணி தவறாம குடிச்சு ஏழு நாள் இருந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்காரு உடனே பையன் என்ன பண்ணுவான் ஐயா மனுஷன் நல்லா இருக்கணும்னா முதல்லணும் திருக்குறள் கொட்டி வைக்க நமக்கு அப்புறம் உணர்வு தூய்மை வயிற்றுக்கு போட்டாதான் பசிவந்த பத்தும் பறந்து இந்த ரெண்டுமே ஏழு நாள் எப்படி சார் இருக்க முடியும் திருக்குறளோட கேள்வி நீராணமயம் இங்க தண்ணி கிடையாது அப்புறம் வயிற்றுல ரெண்டு போட்டா தானே கொஞ்சம் தெம்பா மோமெல்லாம் இருக்கும் இது இருக்க இது சாப்பாடு எப்படியா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க ஆரா இங்க காலையில மத்தியானம் இங்க வெளியில இருந்தா ஒரு தடம் இப்ப மூணு வேலை குடிச்சிருக்காங்க எங்க குளிச்சார் எங்க பைப்பு உள்ள வந்ததுன்னு ஆனந்த வெள்ளத்தின் இடை மூழ்கி பெருமான் வழங்குகின்ற வழங்குகின்ற அருளா ரமுதத்தை வாரி விழுங்கினுடைய அருள் என்று சொல்லுகின்ற அந்த அருளாகிய ஆனந்த வெள்ளம் அவருக்கு கிடைச்சிருக்கு அதனால காலை நண்பர்கள் மாலை முழுதும் குளிச்சிருக்க எனவே குளிச்சிருக்காரா ஆனந்த வெள்ளத்தின் எடை மூழ்கி அம்பலவர் தேனு மலர்பாதத்து அமுது உண்டுகர் திணைத்தனை உள்ளதோர் பூவினல் தேன் உண்ணாதே ஏன் பண்டே ஒரு இது ஆறு மணிக்கு மாறி போனா பதினஞ்சு தேனுக்கு போய் ஊதுற இங்க இருக்குது இங்க வந்து ஊது யாரு மணிவாசகர் திணைத்தனை உள்ளதோர் பூவினல் தேன் உண்ணாதே நினைத்தரும் காண்தொரும் பேசும் தோறும் எப்போதும் அனைத்து எலும்பு உன்னக ஆனந்தத்தேன் சொல்லியும் குறிப்புனையானுக்கே சென்றுவதாய் திருவாசம் எப்படி வராம இருக்கிறது அப்போ பெருமானுடைய அந்த ஆனந்தம் என்ற வெள்ளத்தில் குளித்து அவருடைய திருவடி நீழல் என்று சொல்லுகின்ற அந்த அமுதத்தை சாப்பிட்டு அது எப்படி பெருமான் என்ன எப்ப சாப்பிட்டேன் காலையில் ஆறு மணிக்கு வாயில போட்டுக்கும் நல்லது ஏழு மணிக்கு ஒரு தனம் ஏழைகால் எங்கேயோ போயிருக்காரு பெருமான் என்ன பத்து நிமிஷம் ஆச்சா ஒரு கரண்டி போட்டுக்கும் என்று இப்படி ஊட்டி இருக்கு அதனால அம்பலவரு தேனு மலர்பாதத்து அமுது உண்டு அப்போ குடியலும் இருக்குது இங்க அமுதும் சாப்பிடுங்க தெளிவு எய்தி மனுஷனை ஊந்தான் இளராகி அன்னைக்கு வரும்போது கூட கொஞ்சம் தலையெல்லாம் தொங்குதல் நடுக்குறது இன்னைக்கு என்ன சும்மா அப்படியா பார்த்தா மாப்பிள கோலமா இருக்குது ஆமா அதனால தெளிவு எய்தி இளராகி உவந்திருந்தார் மகிழ்ச்சியா இருக்குது கதவு திறந்து பார்த்தா தமை கண்டுதான் என்ன அதிசயம் என்ற இந்த பயலு அதுக்குதான் நான் கூட கேட்க வேணான்னு சொன்னபோதே எடுத்துட்டு நீ மம்படி நீவே தூக்க அது கிடக்குது பாரு அப்படி இருக்காரு ஆமா பல்லவ மண்ண கேட்பானு என்னடா இல்ல வாரி கீழே கொட்டிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்ட என்ன சொல்றதுங்க ஏ ஒரு ஐடியான்னு அப்பவே சொன்ன ஆங்கிலேயர் வருகை வந்தது தமிழன்ல பெருமொழி காலம் தான் அவனுக்கு வரும் எனக்கு ஒரு ஐடியா என்னன்னு நம்ம கிட்ட நாற்பது ஆண்டு இருந்ததுனால இந்த மந்திரமெல்லாம் தெரிஞ்சதுனால ஐயா இந்த ஏழு நாள் நம்ம மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்து இந்த ஆளு காலத்தை போக்கிருக்கு ஆ அருமை அருமைன்னு புதிச்சோம் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டார் ஏன்னா தீங்கோட முடிக்க தீங்கு நாலு தீங்கு இருக்கு மூணு தீங்கு இருக்கு மணி ஆகுது பாட்ட படிக்காம சொல்லிடுறேன் பெரிய புராணம் முற்றோதல் பண்ணீங்கன்னா எந்த இடத்துல நிறுத்தணும் கொஞ்சம் தீங்கு தருற இடம் இல்ல இது முற்றிலும் நீங்க இருக்கணும் அதனால என்ன என்ன இப்படியே சொல்லிவிட்டானு நல்லா இருக்காரு அதெல்லாம் வேற ஒன்னும் இல்ல அரசே நம்ம இடத்துல நாற்பது ஆண்டு இருந்த மந்திர வலிமை அது எதெல்லாம் செய்யும் அருமையா செஞ்சிருக்கு அதையே ஓதிட்டு அந்த ஆள் அதனால அப்படி ஒண்ணும் கூடைக்கு மம்பட்டிக்கு வேலை இல்லை என்ன செய்யறது மீண்டும் என்ன செய்யறது அதே மந்திர விதியான என்ன சொன்ன இனிமே என்ன ஒண்ணும் இல்ல பாலிதால் கொஞ்சம் வாங்கி உள்ள தள்ளி விட்டா நல்லது விஷம் சரி சரி அவ்வளவுதான் நேராக ரெண்டு இட்லி வச்சு அதில் ஊத்தி சாப்பிட சொன்னார் அரசன் அப்படின்னு சொல்லி அருமை நீங்க அக்கா தினமும் காலையில இட்டு கொடுப்பாங்க ஒரு ஏழு நாளா இல்ல இப்ப நீங்க குடுத்தீங்க மிக்க நக்தி சாம்பார்லாம் இல்ல இதுதான் ஊத்தன ஊத்தன எடுத்து அருமையா சாப்பிட்டார் உடனே ஒரு ஏப்பம் வந்தது தண்ணி குடிச்சார் இப்பதான் நல்லா அமைதி அவன் என்ன நினைக்கிறா சுருண்டு போய் கீழே கூடுவான்னு நினைச்சார் திருவள்ளுவர் பெயக்கண்டும் நஞ்சு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுவவர் நஞ்சு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுவர் உண்மையான நாகரிகம்னா என்னன்னு கேட்டா தனக்கு பக்கத்தில் இருக்கிறவன் நஞ்ச கொடுத்தா கூட நஞ்சை கொடுக்கறேன்னு சொல்லாமே அவரு கூடப்பா நான் சாப்பிட்றேன்ப்பா என்று சொல்லுவதுதான் கண்ணோட்டம் என்று அந்த குரல் அப்படியே வானொலி வழியில சொல்லிட்டு அடிமையாரு அமுதமாக நம்ம தலைவன் யாருந்தையே கருத்துல வச்சிருக்கிறாரு அத அடிமை உள்ளே தளம் விட்டோம் ஆமா நஞ்சு அமுதாங்கள் நாதன் அடியா இருக்கு ஏன் நம்முடைய பெருமானுடைய அடிவர்களுக்கு என்ன கேட்டாங்க அப்படியா என்ன உயிரோட ஆமா என்ன என்ன செய்யலாம் நல்ல நம்ம நம்ம யானையே இருக்க அந்த யானையை நல்லா பாங்கிட்ட சொல்லி முடிக்கி விட்டு போவான் அவரை நடக்கட்டும் வந்தவனே யானை இந்த மாதிரி அது நீ என்ன பண்ணுவியோ அந்த யானைக்கு இருக்கிற இயற்கை தன்மையை மாத்தணும் கொடுமையா இருக்கணும் கடுமையா அந்த மாதிரி அந்த யானை முடி நாளும் மற்ற வேற எதையும் வாயில கொடுத்து கொடுத்து செய்யறமோ அதெல்லாம் இந்த ஆளுக்கிட்ட அப்படியே பிடிச்ச அதுக்கு என்னன்னா அந்த மாதிரி மதம் விட்டணும் போகணுமோ அதெல்லாம் இவரை வெளியில நீர்ல வெளியில விழுந்துருச்சு நல்ல பறந்த வெளியில இந்த யானைக்கு அந்த பாகன் சொல்றேன் அவனுடைய மொழி அதுக்கு தெரியும் கால் இதனோர் உள்ளத்தை பார்த்து மூன்று தரம் வளம் வந்து வணங்கி எழுந்திட்டு போயிட்டு நம்ம பையன் சும்மா இருப்பான எப்படியா மதம் ஊட்டிக்கிட்டு இருந்தா அடை வேணா அது வேணா ஒரு தும்பிக்கையில் அப்ப வேணா அப்படி வேணா அப்படி சொல்லிக்கலாம் ஏன்னா அப்படி வணங்கி போகுதுன்னு சொல்றீங்களே என்ன பாட்டு பாடினதுப்பா என்ன பாட்டு பாண்டார் இந்த சமயத்தில் என்ன பாட்டு பாண்டார் உடையார் ஒருவர் தமர் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருக்கு அடியவரும் பெருமானுக்குரிய உரிமை அடியு அப்படி இருக்கும்போது இந்த யானை ஏன பெருமானுக்கு யானை செல்யூன் அடிக்கிறது அதனால வெள்ளையானை சாபம் தீர்த்தார் திருவிழா பண்ணத்தில ஆமா அதுக்கு இருக்க ஏ பெரிய சாத்தி அதனால அவர் என்ன பண்ணுறாங்க உடையார் ஒருவர் தமர் எங்களுடைய பெருமானுக்கு அடியவராயிருப்பதனால அஞ்சுவது இல்லை என்று பாடிய மாத்தில மூன்று முறை வளம் வந்து வணங்கி இப்படி போன போது இந்த ரெண்டு பயலும் இருந்தேன் அவன் மட்டும் காலில் மிதிப்பட்டான் யாரு இந்த சமணன் ரெண்டு பேர் அம்மா அப்படின்னா ஏண்டான நம்ம பழமொழி நினைக்கும் கேடு தனக்கு திருவள்ளுவர் மறந்தும் பிறங்கேடு சூட இருக்க சூடின் அரஞ்சூடும் சூண்டவன் கேடு அங்கங்க அசிரீரியா விடாங்க மூலியாவில் என்ன ஒன்னும் இல்ல இந்த முட்டா பைய ஒன்னு ரெண்டு மூணுதான் சொல்லி கூட நீ உங்க மந்திர விதியில் கூப்பிட பாப்பர என்ன சொல்றதுங்க மூலகட்டப்பையா மூலகட்டப்பையன் அவ்வளவு அளித்திருக்கானுங்க அந்த அரசு அரச சார்ந்தவங்கள்லாம் அரசு பணியில இருக்கலாம் இந்த திருநீர் பூசணமே திருமணம் மண் நாமம் போட்டா இருக்க வன்மையா எதிர்க்கணும் வன்மையா அரசு பணியில வந்து சமய சார்புடைய கூட எந்த சமயம் சார்ந்த கூடாது அந்த மாதிரி இங்க போய் கூப்பிடு அந்த மறிய பண்ணிட்டான் திரும்ப சரி இந்த என்ன செய்யலாம் இவன் இங்க எல்லாம் வைக்கப்படாது சாமி என்ன என்ன நல்ல கல்லை எடுத்து மூணு கல்லை மேல கட்டி வங்காள நல்ல நடுக்கடல் நல்ல அருமை இப்படி அரசனா இருக்கிறத மக்கு அரசு அனுப்பிச்சு சொல்ல சரி செய்துங்கள் கட்டி படக வச்சு பறவை அப்படியே போன முன்னால கொஞ்சம் மோதிச்சு தப்பிச்சு வந்த நல்ல தலை கழுத்துக்கு மேல தண்ணி இருக்க மேல தண்ணி நடு கடல் கொஞ்சம் போயிடுச்சு இதுல ஒரு நாலு பேர் நான் வரண்டா நான் வரண்டா வந்தாங்க ஏன்னு கேட்டா தூக்கி போடும் போது இதோட போயிட்டு மிகுதியால் திருவள்ளுவர் மிகுதியால் மிக்கவை செய்தால் வென்றுவிடல் மனுஷன் உண்மையாக படிச்சு இளைஞர் உள்ள பரப்புனா சத்தியம் தவறு குறையும் தவறு குறையும் ஆனா யோகியதையா படித்து யோகிதையா ஒரு சொல்லு நிச்சயம் மக்கள் திரும்ப மிகுதியால் மிக்கவே செய்தாரி தாந்தம் தகுதியால் வென்றுவிடல் அப்படி திருக்கோள் சொல்லிக்கிட்டு அருமையா இருக்கிறார் யாருக்க அந்த நடுக்கடல்ல போனோம்னு புறா அப்படின்னா எல்லாம் பிடிச்சாங்க அங்க பாக்குற என்ன புறா நான் மூஞ்சி மோரையெல்லாம் காட்டணும் ஒனியும் ஒலியில எப்படி இருக்கோட இந்த சனியன் தொலைஞ்சி போச்சு அவன் மூஞ்சியும் காட்டணும் அந்த நாலு பேர் அந்த கடல் அலையும் காட்டணும் ஒளிய மொழி ஒளிய மொழி மக்கு அடிக்கணும் அந்த கப்பலே பின்னால் வர மாதிரி இருக்கணும் காட்டணும் இருந்தாலும் அந்த நிலத்துல நாவுக்கரத்துல மூஞ்சியும் காட்டணும் மிகுதியால் மிக்கவை செய்தார்திக அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தம் தோட்ட போ கப்பல் குச்சி குச்சி இருந்தால் புட்டா கப்பலை தரைக்கு நேரன் சோதிவானவன் பொற்றுனைத்தேர்ந்த பொந்த கை தோழ கற்றுனை போட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே பார்த்து இவரை அமுக்க வேண்டுமோ அந்த கல் தெப்பமாச்சு தெப்பமாச்சு எந்த அலைகள் இவரை போட்டு அழுத்தணுமோ அந்த அலைகள் அப்படியே அவரை தள்ளி எங்க கரைக்கு எனவே கல் தெப்பமாய் அந்த மற்ற காற்று இயக்கம் இவை எல்லாம் அப்படியே எங்க அடிக்குது நடுக்கல்ல தள்ளுபடி இல்லை அது கரையை எங்க இருக்கு அந்த நோக்கி அது அடிக்குது அது பாட்டு ஒரு அப்படியே வச்சுக்கிட்டார் அப்படியே கரைக்க திருவள்ளுவர் பிறவி பெருங்கடல் நீந்தவர் இறைவனடி சேர்ந்தார் பிறவி பெருங்கடல் நீந்தவர் யார் இறைவனடி சேர்ந்தார் சேராதார் ஒன்னையெண்ணையும் போட்டா அங்கேயே போடுவோம் சத்தியம் ஆமா அதனால அது எப்படி அது எப்படி முடியாது திரு முழு முடியும் இல்ல இறைவனடி சேர்ந்தார் நீந்த பொ என்னையும் போட்ட சத்தியமா நீ அது வரைக்கும் போட வேண்டிய கல்லை எடுத்து கட்டி படகுல ஏற்றினால போடுவ என்னையா கடல்ல கல்லெடுத்த அவ்வளவான இவ்வளவு வேண்டியதில்லை அதனால் அப்படி இருந்த அப்படியே திருப்பாதிரிக்குரிய ஒரு கரையிலே அப்படி ஏறின ஏறிய உடனே அப்படியே பார்த்தா கோபுரம் தெரிஞ்சது திருப்பா திருப்படியோடைய கோபுரம் தெரிஞ்சு தெரிஞ்சோடனே என்ன ஞானம் அருமையான பாடல்தான் ஈந்திரமாயி என இவருக்கு ரொம்ப நாளாச்சு அம்மா போய் எனக்கு எந்த அப்பா போய் ரொம்ப நாளாச்சு உடன் தோன்றினரா இப்படி பாடுது நாவக்கிறக்கிற ஒருவர் மட்டுமே அம்மே அப்பான்னு எல்லாரும் பண்ணாளுமா எனக்கு எந்தயுமாங்கிறது எல்லாரும் பண்ணது இந்த உடன் தோன்றினரா என் உடன்பிற பையன் இன்னைக்கு வந்து கரையிறது இதெல்லாம் யாரால அந்த அம்மா அம்மாவுடைய நீண்டே வந்தோனி பெருமானி எனக்கு பின்னால் ஒரு தம்பின்னு வந்தா அவனுக்காக தான் நான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறேன் ஆனா அங்க இருக்கானே அதனால நீ அவனை அந்த கண்ணீர் விட்டு விட்டு விட்டு விட்டு அழுத தவன்தான் இவர் வந்தார் அதனால் எனக்கு எந்த யுமாய் உடன் தோன்றினரா அந்த கோபுரத்தை பார்த்துக்கிட்டே சொல்லி வராய் உலகம் படைத்து உகந்தான் என் மனத்துள் இருக்கையேன்